நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐ சி பட்டியலில் ஆண்கள் பிரிவில் உலகின் நம்பர் ஒன் டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித் இரண்டு சமீபத்தில் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகத்திற்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று உலக தேர்தல் அமைப்பு சங்கத்தின் தலைவராக சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய பொது அறிவு கூவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி ஆறில் இந்தியாவின் டி பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார் இரண்டு மாநிலங்களவை சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரை எத்தனை யூனியன் பிரதேசங்களாக மாற்ற மறு சீரமைப்பு மசோதாவை நிறைவேற்றியது மூன்று எந்த மாநிலத்தின் வனத்துறை முதல் முறையாக மர கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்